ஓம் நமோவிசம்யகோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபோலவரோமோராவது காரிக்கை காரியம் கௌடியஜாத்தவாசித்திற்கா வேண்டி <laughs> சிருஷ்டியினுடைய அபிப்பிராயங்களை பற்றியெல்லாம் விசாரம் செய்து சிருஷ்டி சிருஷ்டிவாதங்களுள் தலைமையான வாதமாகிய சத்காரியவாதத்தை நிராகரணம் பண்ணுகிறார் இந்த சத்காரியவாதத்தை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் முழுமையாக அல்ல உண்மையை மெய்ப்பொருளை புரிய வைப்பதற்காக சத்காரியவாதத்தை தாக்காலிகமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நிரந்தரமாக நாம் சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை நமக்கு மிக அருகிலே இருப்பவர்கள் நமக்குன்னா என்ன அஜாதிவாதிகளாகிய அத்வைத்திகளாகிய நமக்கு வெகு அருகிலே இருப்பவர்கள் இந்த சத்காரியத்வைத்தவாதிகள் சாரியதவாதிகள் நம்ம கீதையில் பார்த்துருக்கோம் பதிமூணாம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய கேள்வி இருக்கு பிரகிருஷ்வ கேத் தாமி அதில் வந்து கிருஷ்ணர் பிரகிரும் कार्य வியவுசே அங்க இன்னு இருக்கு சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத் அது வேற மூணாத்தாயத்தில் நிறைய உபதிர்ட்டானுமந்தாத்தாத்தா மகேஸ்வர பரமாத்மேதிச்சாப்பியுக்தேஸ்புருஷ்பரஷ விசாரம் பண்ணியிருக்கார் அது வேற ஒன்றும் இல்லை ஆத்ம அநாத்ம விசாரம் இந்த சப்தங்களெல்லாம் சாங்யர்களால் உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள் சாங்கிய மதத்தினர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சாங்கே கிருத்தாந்தே புரோக்தானி பல இடங்களில் சொல்கிறோம் இப்படி சாங்கியர்கள் நமக்கு மிக அருகிலே இருக்கிறார்கள் ஆனால் துவைத்திகள் ஜகத் சத்தியவாதிகள் அவர்களுடைய சித்தாந்தத்தை நம்ம முதல்ல தாக்காலிகமாக ஏற்றுக்கொண்டு பிறகு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உணர்ந்து அந்த என்ன பண்ணுறோம்னா அதுலேருந்து விலகி இதையே தான் சொல்லுவோம் இதை அடிப்படையிலிருந்து சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அதையே அதிகமாக பேசுவோம் இப்போ அதிகமாக பேசலை அது நமக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு நம்ம அதை வச்சுட்டு அத்வைதத்தை தான் சொல்லி கொண்டிருந்தோம் சத்காரியவாதத்தை வைத்துக்கொண்டு அத்வைதான் உபதேசம் பண்ணி ஆனாலும் நாம் வந்து இந்த பரிணாம சத் பரிணாம காரியத்தை நாம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எங்கேயும் ஆழமாக ஸ்லோகங்களை படித்து நிஷேதம் பண்ண கிடையாது இங்கே தான் பண்ணுறோம் ஆகவே கௌடபாதாச்சாரியர் இந்த சத்காரியவாதத்தில் இருக்கிற தோஷங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அசத்காரியவாதத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அது ஸ்ருதி பிரமாணம் கிடையாது பாவ விகாரம்னு சொன்னோம் நான் அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருக்கணும் எனக்கு அப்புறம் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாவ விக்காரம் சொன்ன இருக்கிறது தான் விகாரம்னு சொல்றோம் அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தே அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா இருத்தல் பிறத்தல் வளர்தல் தேய்தல் அதுல கூட ஜாகிரதையா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நாஸ்தி ஜாயத்தேன்னு சொல்றது இல்லை அஸ்தி ஜாயத்தேன்னு சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் சத்காரியவாதம் நாஸ்தி ஜாயத்தேன்னு சொன்னா எந்த குரூப்பு அசத்காரியவாத குரூப் ஆகவே அஸ்தி ஜாயத்தேன்னு நம்ம சொல்றதுனால பாவம் தான் விகாரமாகறதே தவிர அபாவத்துக்கு விகாரம் கிடையாது பாவத்துக்குத்தான் விகாரம் இருக்கும் இருக்கிற வஸ்துவுக்குத்தான் மாற்றம் ஏற்படுமே தவிர இல்லாத வஸ்துவுக்கு மாற்றம் ஏற்படாது பிறத்தல் என்பது ஒரு விக்காரம் தோன்றுல் என்பது ஒரு விகாரம் ஜனிக்ரியா ஒரு விக்காரம் மாற்றம் தானே ஒரு மாற்றம் தானே மண்ணு வந்து தோன்றி இருக்கிற குடமாக தோன்றி இருக்குன்னா அது ஒரு விக்காரம் தானே வெதை மரமாயிருக்குன்னு சொன்னா அது ஒரு விக்காரம் தானே விதையினுடைய விக்காரந்தான் மரம் அது மாதிரி விகார விகார்ட்ட அப்புறம் கிராம உன்னுடைய சொற்றொடரில் சொற்றொடர் என்ன சென்டென்ஸ் அந்த வாக்கியத்துல கர்த்தே இல்லாமல் ஒரு வினை சொல் கர்த்தாவே இல்லாம எழுவா இல்லாத வினை சொல் செயல்படுமா சொல் இருக்கலாம் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கா இல்லாதது பிறக்கிறது இல்லாதது தோன்றுகிறது வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்துக்கு அந்த இல்லாததுங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கிறதுன்னா என்ன இருக்கிறதுன்னு கேட்கலாம் இல்லாதது இருக்கிறது நீ சொல்ல முடியுமா இல்லாதது என்று ஒன்று இருக்கிறது அந்த இல்லாதது என்று ஒன்று இருக்கின்ற ஒன்றிலிருந்து இருக்கின்ற ஒன்று தோன்றுகிறது எப்படி இருக்கு மணி முனைகான் இல்லாத ஒன்று இருக்கின்றது அந்த இல்லாததொன்று இருக்கின்றதல்லவா அந்த இல்லாததாக இருக்கின்ற ஒன்றிலிருந்து இருக்கிறது என்பது தோன்றுகிறது தலை சுத்துறது ஆளை விடப்பா தெரியாத்தனமா கேம் வந்துட்டேன் சரி அதனால நம்ம என்ன சொல்றோம் சத்காரியவாதத்துக்குள்ள நுழையரும் சத்காரியத்துல என்ன தோஷம் வர்றதுன்னா சத்து இருக்கிறது தோன்றுகிறது இருக்கிறதுங்கிறது மாறினாத்தானே தோன்ற முடியும் இங்கேயும் எடுத்துங்க இருக்கிறது மாறினாத்தானே தோன்ற முடியும் ஜத்துக்குள்ள இருக்கிற காரணக்காரிய பாவங்களை விசாரம் செய்வதன் மூலம் ஜகத்காரண விசாரத்தை நம்ம பண்றோம் இல்லையா ஜகத்துக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய காரண காரிய பாவத்தை நாம் பண்றதன் மூலம் ஜகத்காரண விசாரம் பண்றோம் இந்த பாயிண்டையும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து மரம் வெதை இந்த உதாரணம் பால் தயிர் குடம் மண் மண் திருஷ்டாந்தங்கள்லாம் ஜகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் காரண காரிய அனுபவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்ப செவுத்தை பார்த்தா செங்கல் காரணம் சுவரு காரியம் புரியுது தலைவலி காரியம் மாண்ட் காரணம் சொல்லாம கௌடபாத காரிகை வந்து காரணம் தலைவலி காரியம் சொல்லலாம் தலைவலி தெளிவு காரியம் சொல்லலாம் காரிகா யாருக்கு விஷயம் அவர் அவர் பக்குவத்தை பொறுத்த அவர் அவர் தகுதியை பொறுத்த விஷயம் வைத்துக்கொண்டு தர்க்கமே அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்ப ஜத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா அப்ப ஜத்து வந்து அவ்வக்தாவஸ்தான் இருந்ததுன்னு சொல்றையே அந்த அவக்தாவஸ்தைங்கிறது என்ன கேட்டா அதுக்கு பேர் தான் நாங்கள் சொல்கிறோம் பிரதான சொல்கிற இந்த பிரதானத்தோட ல ல ல லட்சணம் என்னன்னா நான் காலையில் ஒன்று தான் சொன்னேன் டீப்பாக இன்னும் படித்ததுக்கு பிறகு இந்த சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது படிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்குது எத்தனை படித்தாலும் உள்ளே போயிகிட்டே இருக்குது ஒரு ஒரு ஆச்சாரியாரும் ஒரு ஒரு வியாக்கியானத்தை பண்ணுகிறார்கள் கமெண்டரி சப்கமண்டரி சப் சப்கமெண்டரி ஃபுட் இதுக்கப்புறம் இந்தாச்சாரியர் என்ன சொல்றாரு இந்தாச்சாரியர் சொல்றாரு அத்தனையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சேன்னு ஒரு ஸ்லோகத்துல இருந்து நகர முடியாது இப்படி இருந்தே நகரல அப்படி இருந்தும் வந்து எப்படி நகர்றது நல்ல நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா இருக்கு படி இதெல்லாம் ஒரு காலத்துல படிச்சோம் படிச்சோமாங்கிறத மறந்து போச்சு அவ்வளவு தூரத்துக்கு இதோட ஆழம் இருக்கு ஏன்னா இத விட்டுட்டோம் மரப்பினும் ஓத்துக் குழலாகும் வள்ளுவர் சொன்னது சரி மறந்தாலும் திரும்ப படிச்சு ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருவிழா ஓத்து மரப்பினும் குழலாகும் வேதம் வேதத்தை மறந்தாலும் மறுபடியும் படிச்சு ஞாபகப்படுத்திக்கலாம் ஆனால் ஒழுக்கம் போயிடுத்துனா மறுபடியும் அதை திரும்ப பெற முடிய அப்படி சொன்ன அது மாதிரி விட்டு போனாலும் திரும்ப ரீகலக்ட் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஜகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பிரதானம்னாங்க நித்தியம் அதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் அஜம்னு சொல்றாங்க அவங்களும் அஜம்னா அது பிறவாது அஜம்னு அவர்களும் சொல்லுகிறாங்க அஜஸ்வரூபம் நம்ம பிரம்மனுக்கு என்னெல்லாம் லட்சணம் சொல்றோமோ அத்தனை லட்சணத்தை அவங்க போட்டுட்டாங்க நம்ம வந்து மாயான்னு தனியாக வச்சுருக்கோம் மாயா ஜெகத்யா சத்வஸ்தமோ குமி மாயா அதி தத்துவத்தில் நரம்பு அது சத்துசதி தோற்பத்தி பிரக்காரம் வட்சியுமாத்மி மாயா அஸ்தி தத்தாசம் பூத்த ஆகாஷாத் வாஜு வாஜோஸ்தேஜ தேஜச ஆபா ப்ரிவீதாம் பஞ்சபூதானாம் சாத்விகாசாத் பாடமெல்லாம் அப்படி படிச்சிருக்கோம் நாம் அப்புறம் இங்கேயே மற்ற இடங்கள்லேயும் என்னென்ன சங்கராச்சாரியை சொல்கிறார் இந்த பிரதானத்திலருந்து மகதாதி ஆக்காரேண மகத்து அவ்வக்தம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அவ்வக்து மகத்து அகங்காரா சங்கராச்சாரிய பூமி அகங்காரி பார்க்கணும் இப்படி காரணத்துல இருந்து காரியம் வந்திருக்கு காரணம் வந்து அஜம் காரணம் வந்து நித்தியம் காரியம் வந்து ஜம் அஜபத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்றது ஜம் தான் காரியம் வந்து ஜம் அனித்யம் சொன்ன அப்புறம் என்ன அடுத்தது தகராறு காரணமும் காரியமும் அனன்யம் அனன்யம் என்ன ஏக்கம் ஒண்ணுதான் நம்ம வேதாந்தத்தில் சொல்ற போது என்ன பிரகிருத்தி அநேக்கம் மாயா பிரம்மன் ஏக்கம் ஏன்னா அநேக காரணங்களுக்கு காரணமா இருக்கிறது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் முண்டக்கோ உபனிஷத்துல இருந்தா ரொம்ப அழகா இருக்கும் படிக்கிற போது உபனிஷத் அப்படியே நம்ம சொத்தா இருக்கணும் அப்பத்தான் இதனுடைய மகிமை புரியும் திவ்யோ ஹமூர்த்து அங்கே அஜகா இருக்கு அப்ராணோ ஹியமனா அக்ரா பரத அக்ஷரா பரத பர என்ன பரத அக்ஷராத் பரத பரஹன மாயக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் மாயா தீத்தான் அர்த்தம் இந்த ஜகத்துக்கு அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் இந்த விய பிரபஞ்சமாகிய ஜகத்துக்கு காரணமான அவ இருக்கிற மாயக்கும் அப்பாற்பட்டது மாயா தீவாத்மா எல்லாம் வரணும் ஈஸ்வரோ அஜோபி சன் அவ்வயாத்மா அப்படி சன் பூத்தாஸ்வரோ பிரகத்தி அதிஷ்டாய ஆத்ம மாய மேம் எல்லாம் உங்களுக்கு மைண்டுக்குள்ள பாட்டுக்கொட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய மோதணும் தலைக்குள்ள இதை சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு இப்போ காரிய காரணம் நித்தியம் அஜம் காரியம் அனித்யம் ஜம் அப்புறம் என்னன்னா காரிய காரணையோ அபேதா பெரிய தோஷம் வந்துவிடுதுப்பா ஆகையினாலும் இது என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது சொன்னார் இதில் தத் ஜாயமானம் அஜம் ஜாயமானம் அஜம் கதம் ஜாயமானம் அஜம் தத்னம் நித்தியம் கதம் பவேத் ஜாயமானம் பின்னம்னு போட்டான்னு ரொம்ப இது காம்ப்ளிகேட்டடா இருக்குது அப்படிதான் பரமாத்மான் சுவாமி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு விட்டுடுங்கோங்கிறது ஆக இது வந்து எப்படின்னு கேட்டால் அஜம் நீங்க விஷயத்தை புரிஞ்சுங்க அதை வந்து இந்த வாக்கியங்கள் எல்லாம் அவர் போட்டிருக்கிற வாக்கியங்கள்தான் நான் காலையில் சொன்னேன் இவர் செஞ்சுரி வேற அவர் செஞ்சுரி வேற அவங்க பாஷ செயல் வேற நான் இப்ப சொன்ன யூ ஆர் மறந்துள்ள இந்த ஸ்லோகம் அதனால தோன்றுகின்ற காரணம் காரியமாக தோன்றுகின்ற காரணம் எப்படி அஜமாக இருக்க முடியும் நீ அஜம்னு சொல்ற அஜமாக இருக்க முடியாது அது மாத்திரம் தத் பின்னம் கதம் கதம் அம் கதம் தத்னம் கதம் தத் நித்தியம் அப்படி போடணும் ரெண்டு கதம் இருக்கு ஆக அது எப்படி அது அஜமாகும் அது எப்படி அது வேறாக இருக்கும் மாறும் பின்னம்னு சொன்னா பரிணாமகான்னு அர்த்தம் மாற்றமுடையதுன்னு அர்த்தம் வேறாக இருக்கிறது கதம் விபக்தம் சங்கராச்சாரியர் பின்னம் ஜம் எம் பண்ணம்ைய எ புரிஞ்சக்கிறது அனித்தியமானதையும் நித்தியமானதையும் நித்தியமாகவும் அனித்தியமாகவும் இருக்கின்ற ஒன்று ஒன்று என்று சொன்னால் அந்த நித்தியத்தையும் அனித்யத்தையும் புரிந்து கொள்வது எப்படி ஒன்றாகவே இருந்தால் காரியம் என்ற பெயர் எதற்கு காரணமாகவே இருந்துவிட்டு போகட்டுமே காரியம் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறாய் ஆகவே அது எப்படி அஜமாகும் எப்படி வேறானதா வேறான காரியமாகும் மாற்றங்களை உடைய காரியமாகும் எப்படி நித்தியமாகும் அப்ப என்ன அர்த்தம் அதாவதுக்கு சங்கராச்சாரியர் பிரதானம் கொடுத்துருக்கார் பிரதானம் பின்னம் விபக்து வேறாக இருக்கு பிரபஞ்சத்துக்கு வேறாக பிரதானம் இருக்கு பிரதானம் வந்து காரணம் பிரபஞ்சம் வந்து காரியம் அத நித்தியம் அஜம்னு சொல்ற அதுக்கு நித்திய நித்தியம் வராது அது அனித்யத்துவ தோஷமும் எதுக்கு காரணத்துக்கு அனித்யத்துவ தோஷமும் காரணத்துக்கு பிறப்புங்கிற தோஷமும் உண்டாய் மா விகார தோஷம் உண்டாய் பிரதானம் சவிகாரம் ஆயிடும் பிரதானத்துக்கு விகாரம் ஏற்படும் விகாரம் இருந்தால்தான் பிறக்க முடியும் தோன்ற முடியும் பயப்படாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் எப்படியே இருக்கும் அதுமான போடுவான பாருங்க தோன்றுகிற தோன்றுகின்ற அந்த பிறவாத பிரம்மமான தோன்றுகின்ற பிறக்கின்ற பிறவாத அந்த பிரம்மம் பிரதானமானது எப்படி நித்தியமாகும் இப்படின்னு சொல்லலாம் இருந்து கொண்டு தோன்றாமல் இருந்து கொண்டு தோன்றுகின்ற அந்த வஸ்துக்கு வேறான தன்மையும் யாண்டும் இருக்கும் தன்மையும் எப்படி சித்திக்கும் என்பது கேள்வி கதம் அந்த தத்து பின்னத்தில சேர்த்து தத் பின்னம் கதம் நித்யம் பவேத் அப்படி போட்டு ஆக இது ஒரு பக்கத்தில் இருக்குது பிரதான ஒரு பக்கத்தில் இருக்கான் எனது பிரதான ஒரு பக்கத்தில் இருக்கு எனது பிரபஞ்சம் ஒரு பக்கத்தில் இருக்குது ஒன்று வந்து அஜம் நித்யம் இன்னொன்று வந்து ஜம் அனித்யம் ரெண்டும் ஒன்று சரி வரலையே பொருத்தமாக இல்லை அப்போ வேற வந்ததுன்னா இது காரணத்துக்கு வேறையா காரியம் காரணத்துக்கு வேறையா உன்னான்னு கேட்டால் தப்பாக போய்டும் ஏன்னா காரியம் முழுக்க காரணத்துக்குள்ள இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுக்குதான் சங்கராஜர் ரொம்ப அழகாக ஸ்லோன்னு சொல்லிவிட்டார் தட்சிணாமூர்த்தி சோத்ரத்தில் பிஜஸ்யாந்திவாங்குரோ ஜகதிதம் எப்படி இருக்குதம் நிர்விகல் புனக மாயா கல் மா கல்ப காலனேஷ கால கலனித்தி மாயாவீவ விஜு மகா யோகி வயஸ்வே அதனால இது மாயா ஜாலம்னு தான் சொல்லணுமே தவிர அவங்க இது சத்கா சத்திய சத்காரியவாதிகள் யாரு சாங்கியர்கள் கபிலர்கள் காப்பில மதம் சத்காரியவாதிகள் நாம என்ன சத்காரியவாதிகள் புரியுறதோ மித்தியா சத்காரிய மாயா சத்காரியவாதிகள் இதுதான் ஒரு குழப்பம் மாயா சத்காரியவாதிகள் மித்தியா சத்காரியவாதிகள் நாம அவர்களெல்லாம் சத்திய சத்காரியவாதிகள் சாரியம் சத்தியம் சத்தியம் மரமும் சத்தியம் இந்த பிரபஞ்சம் இது உள்ள இருந்ததுல இருந்து மாற்றங்கள் ஏற்பட்டுதானே பிரபஞ்சம் வந்திருக்கு மாற்றம் ஏற்படுற வசது சவிகாரம் என்ன சொல்றது அது வந்து எது சவிகாரம் அனித்யம் ஆகியனாலே அந்த காரணம் வந்து அனித்தியமாயிடும் அனித்யாயிடும் நிச்சயம் ஆயிடும் அனித்யமாயிடும் அசத்தியமாயிடும் எது காலத்திலயே பிதிஷ்டி சத்து சத்துக்கு லட்சணமே பார்க்கலாம் ஆக கதம் நித்தியம் தவே இப்ப இது ஒரு தோஷம் சொல்லிருக்கோம் அதாவது நித்தியமா சொல்லணும் நித்தியமா சொல்ல முடியாது இதே தான் சொல்ல போறேன் இன்னும் அரை மணி நேரம் பயக்கம் வந்தா தூங்கிக்க சொல்லிட போறேன் அவ்வளவுதான் முதல்ல சொன்ன காரணம் காரணம்தான் காரியமாயிருக்கு இப்படியேதான் போயிட்டு இருக்க போகுது காரணம் தான் காரியமாயிருக்கு காரியம் வந்து அனித்ய நம்ம அனுபவத்தில் இருக்கு காரணத்தை நித்தியம் என்றும் அஜம் என்றும் நீ சொன்னா அஜம் என்றும் சொன்னையானா இந்த காரியமும் காரணமும் ஒன்றுன்னு வேற அதை சொல்றேன் அதுதான் பெரிய பிரச்சனை காரியம் வேறே காரணம் வேற ரெண்டு இருக்குன்னு சொல்லிவிட்டா வம்பு இல்லை ரெண்டு இருக்குன்னு சொன்னால் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வரும் அவஸ்தேதமே தவிர சொல்லியாச்சு இன்னும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்லோகத்தை திரும்ப விட மாட்டோம் நம்ம திரும்ப நாலஞ்சு ஸ்லோகம் போனோடனே திரும்ப ஒரு ரவுண்டு பார்ப்போம் இப்படியே தான் போயின்ட்டுருக்கணும் அப்படி இருந்தால் தான் கிளாரிட்டி வரும்னு நான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வரணும் பாப்போம் இல்லாட்டி ஒன்று தெரியும் இந்த ஜென்மாவில் நமக்கு கௌடபாத காரிகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கலாம் தப்பு இல்லை எப்படி இருந்தாலும் சரி புண்ணியமாவது கிடைக்குமே நம்ம என்ன அந்யாயமாக பண்ணுறோம் தர்மமாக பண்ணுறோம் படித்து பார்க்குறோம் புரிஞ்சால் நல்லது புரியலன்னா புண்ணியம் புரிஞ்சா ஞானம் அப்போ காரணத்துக்கு அனித்ய தோஷம் சித்திக்கும் என்பது இதனுடைய கருத்து காரணத்திற்கு அனித்தியத்துவ தோஷம் சித்திக்கும் அதுக்கு வந்து விகாரம் ஜனி ஜனிக்ரிய ஜனி விகாரம் எல்லாம் சித்திக்கும் என்பது கருத்து முக்கியமாக இதில் அனித்தியத்துவம் எப்படி காரணம் வந்து நித்தியமாக முடியும் அதான் கேள்வி காரணமும் காரியமும் ஒன்றானால் அந்த காரணம்தான் காரியமாக ஆகிறது என்றால் முதல் என்ன பாருங்கள் எஸ் காரணம் வை காரியம் யாருடைய மதத்தில் காரணமே காரியமாக ஆகிறதோ அவனுடைய மதத்தில் தஸ்ய மத்தே தஸ்ய மத்தே காரணமேவ காரியரூப்பேண ஜாயத்தை காரணமே தோன்றுகிறது மதத்தில் காரணமே காரியமாகிறதோ அவனுடைய மதத்தில் காரணமே தோன்றுகிறது என்று ஆகிறது காரணமே காரியமாக தோன்றுகிறது என்று ஆகிறது புரியலன்னா அவ்வளவுதான் எனக்கே பொறுமை இல்லை காரணமேதான் காரியமாகிறது காரியமாக தோன்றுகிறது என்பது முதல்ல முதல் அப்படியானால் எப்படி தோன்றுகின்ற ஒன்றை தோன்றுகின்ற காரணத்தை தோன்றாத எதுவும் தோன்றாத பிரதானம் என்று சொல்லக்கூடிய காரணமாக நித்தியமாக எப்படி சொல்ல முடியும் பிரதானம் தோன்றாது ஜ பிரபஞ்சம்தான் தோன்றும் ஆனா எதுல எதுல பிரபஞ்சம் எதுல இருந்தது பிரதானத்துல தான் இருந்தது பிரதானம் தானே பிரபஞ்சமாச்சு ஆமா பிரதானம்தான் பிரபஞ்சமாச்சு பிரதானம் பிரபஞ்சமானத்துக்கு பிறகு பிரதானம் இருக்குமா இருக்காதா பிரதானம் இருக்குங்கிறான் விசேஷம் பிரதானமும் இருக்கு பிரபஞ்சமும் இருக்கு பிரதானமே பிரபஞ்சம் ஆயிடுத்துன்னு திரும்பவும் பிரபஞ்சம் பிரதானமா ஆயிடும் பிரதானமே பிரபஞ்சம் ஆயிடுச்சுன்னா இப்ப காரணக்காரிய விசாரமே தேவையில்லை ஏன்னா பிரபஞ்சம் தான் இருக்க பிரபஞ்சம் தான் பிரதானம் பிரதானம்தான் பிரபஞ்சம் அது பிரம்மவாதம் மாதிரி இருக்கு பிரம்மன் தான் ஜெகத்து ஜெகத்து தான் பிரம்மன் அது இருக்கு அது ஸ்ருதி யுக்திக்கு சரி வருமா என்ன சரி வராது புரியுறதோ ப்ராப்ளம் ஒண்ணு புரியுது சுவாமி பிரதானம் வேற பின்னமா இருக்கும் பிரதானம்தான் பிரபஞ்சமாக பிரதானம் வந்து வேறையாக இருக்கு ஆனா பிரதானம் பிரபஞ்சத்துக்கு கண்ணியமா பிரதானத்துக்கு கண்ணியமா பிரபஞ்சம் கண்ணியமா பிரதானம் இல்லை பிரதானத்துக்கு கண்ணியமா பிரபஞ்சம் ஆனா பிரதானம் வேற பிரபஞ்சம் வேற இடிக்கிறது நிறைய அங்கங்கே இடிக்கிறது ரொம்ப ஆகினால என்னன்னா அது சரி அனித்திய தோஷம் வரும் ஜாதித்துவ தோஷம் ஜாதித்துவ தோஷம்னா என்ன தோற்றங்கிற தோஷம் அதுக்கு வரும் அது வந்ததுன்னா இன்னும் என்ன ஆகுங்கிறது பாருங்க இப்ப நிறைய விகல்பம் பார்க்க போறோம் விகல்பம்னா என்ன பலவிதமான சிந்தனைகள் அதாவது காரணமும் பிறக்கிறது காரியமும் பிறக்கிறது இது ஒரு விகல்பம் காரணமும் பிறக்கிறது காரியமும் பிறக்கிறது இப்படி ஒரு விகல்பம் வச்சுக்கலாம் காரணம் பிறவாதது காரியம் பிறக்கிறது இது ரெண்டாவது பிறவாதது மூன்றாவது முதல்ல என்ன சொன்ன காரணமும் பிறக்கிறது எனக்கே மறந்து மறந்து போயிடுறது காரணமும் பிறக்கிறது காரியமும் பிறக்கிறது இரண்டாவது என்ன காரணம் பிறப்பதில்லை காரியம் மட்டுமே பிறக்கிறது இது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து காரணமும் பிறப்பதில்லை காரியமும் பிறப்பதில்லை இப்படி மூணு மூணு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த மூணுல ஒண்ணுதான் இப்ப சொல்ல மூணுல ஏதாவது ஒன்னு சரி வருமானு பார்ப்போம் நம்ம காரணம் பிறக்கிறது காரியமும் பிறக்கிறது அப்படின்னா எல்லாமே விகாரமாச்சு அவுட்டு வேதாந்தத்துக்கு சாஸ்திரத்துக்கே வேலையே இல்லை எல்லாமே பிறக்கிறது இப்படி தான் சொல்ல முடியும் இல்லாட்டி காரணம் பிறப்பதில்லை காரியம்தான் பிறக்கிறது காரணம் எப்போ இருந்துகிட்டே இருக்கு காரியம்தான் பிறக்கிறது மூணாவது என்ன காரணமும் பிறப்பதில்லை காரியமும் பிறப்பதில்லை இந்த மூணு விகல்பத்தில் எந்த விகல்பத்தை நாம் பேசுகிறோங்கிறது பார்ப்போம் ஒன்றுனா பார்ப்போம் பார்த்தோம் இதுல காரணம் பிறப்பதில்லை காரியம்தான் பிறக்கிறதுன்னு சொன்னா என்ன தோஷம் வரும் காரணத்துக்கு காரணத்துக்கு அனித்திய தோஷம் வரும் ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னதுனால அதை மறந்துடாது ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னதுனால அனித்தியத்துவ தோஷம் ரெண்டும் வேறேன்னு சொன்னா அது இன்னொரு ப்ராப்ளம் ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இதுக்கு தான் சொன்னேன் இப்படி ரொம்ப நேரம் யோசிச்ச பிறகு என்னன்னா அப்பதான் இந்த சிருஷ்டி எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அனீர்வச்சனையே சொன்னோம் உனக்கு அனீர்வச்சனை என்ன இருந்தாலும் ஏதோ இருக்கும் போல் இருக்கேன்னு உனக்கு சந்தேகம் இருந்து இனிமே வருமா ஜென்மத்துக்கு வராது அப்படி பண்றாரு எத்தனை ஜென்ம எடுத்து எந்த ஜென்மத்துக்கும் உனக்கு இது வராமல் பண்றது என்பி வந்தது எப்படி வந்தது சொல்லி சமாளிக்கிறேன் காரத்தியம் அமம்ன காரியம் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியருடைய கமெண்ட்ரியை சுருக்கமாக நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன் அதில் இருக்கிறத கொஞ்சம் விவரித்து சொல்கிறதுனால இவ்வளோ வாட்சி அவர் சொல்கிறத பாருங்கள் காரணம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறார் எந்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறேன் இப்போது பதினோரா ஸ்லோகத்துக்கு சொல்கிறேன் காரணம் காரணம்னா என்ன மிருத்வது உபாதான லட்சணம் மண்ணை போல முதல் காரணம் குடத்துக்கு மண்ணை போல மிருத்வது உபாதான லட்சம் காரணம் உபாதான லம் எட்ட உபாதானம் எதை போல மண்ணை போல குடத்துக்கு மண்ணை போல உலகத்துக்கு காரணம் என்னது எஸ்யவாதினா எஸ் ஏறத்துக்கு வை வைங்கிறது வந்து காரணமே அப்படின்னு வைங்கிறது என்ன போட்டுக்கணும் நீங்க காரணமே அப்படின்னு போடுறான் காரணமே காரியம் காரணமேவ காரியா காரேன பரிணமத்தே காரணமேவ உங்களுக்கு சொல்லத் தோணும் சங்கரபாஷமே ரொம்ப சிம்பிளா இருக்கு நம்மளை போட்டு கடாபிடான்னு பண்ணிட்டீங்களேன்னு தோணும் உங்களுக்கு ஆனால் அப்படி சொல்லலைன்னா சில கிளாரிட்டி வராது அதுக்காக தான் காரியமே காரிய காரணமேவ காரியா காரேன இது ரொம்ப முக்கியம் காரணம்தான் காரிய ஆகாரமாக பரிணமைக்கிறது இதனால்தான் பரிணாமவாதான்னு பேர் இங்கே அதாவது இப்போ இருக்கிறது என்ன பரிணாமம் காரணத்தின் பரிணாமமே காரியம் அவங்க என்ன சொல்றாங்க அசத்காரியவாதிகள் காரணத்தின் பரிணாமம் காரியம் சொல்கிறது இல்லை அது தோன்றி இருக்கிறது ஆரம்பவாதிகள்னு பேர் அவங்க பரிணாமவாதிகள் இல்லை அசத்காரியவாதிகள் வந்து ஆரம்பாதிகள் சடனாக வந்துடுத்து அதுக்கெல்லாம் காரணம் கேட்கக்கூடாது வந்துடுத்து அப்ப இந்த இப்ப இருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா இருக்கிறதுக்கு காரணம் இல்லாததுதான் இருக்கிறதுக்கு காரணம் இல்லாத அப்படி உலகத்தில் ஒரு பொருளையும் பார்க்கலையே அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒன்றும் விவசாய இல்லையா அது உலகத்தில் இருக்கிற பொருள் மாதிரி இல்லை உலகம் உலகத்துக்குள்ள இருக்கிற பொருள் மாதிரி உலகம் எப்படி உலகத்துக்குள்ளே இருக்கிற பொருள் மாதிரி இருக்கணும்னு ஒன்றும் வியவஸ்து கிடையாது உலகத்துக்குள்ளே வந்து இருக்கிற பொருள்லேருந்து தான் இன்னொரு பொருள் தோன்றணும்னு இருக்கலாம் ஆனால் இல்லாத பொருள்லேருந்து உலகம் வரலாங்கிறதுக்கு ஒன்றும் த சொறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா வம்பு இல்லாத மாதிரி இருக்குது நமக்கு இல்லைப்பா அது வந்து மனசுக்கு ஒத்துக்கொள்ள முடியலை இதே தான் ஹோல் சாஸ்திரம் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் இதுதான் இருக்குது இந்த உலகம் விசி நம்ம இந்த ஜகத் தான் பேசுகிறது அப்ப காரியமே காரணமே காரிய பரிணமே எஸ் வாதின யாருடைய மதத்தில் காரணமே காரியமாக பரிணமிக்கிறதோ என்பது பொருள் வாதினா அந்த வாதிகளுக்கு அஜமேவ சத் பிரதானாதி காரணம் மகதாதி காரிய ரூபேண ஜாயத்தே இத்தியர்த்தா அஜமான சத்ரதானந்தான் அஜமேவ சத்து அஜமே பிரதானமான காரணமாக இருந்து கொண்டு இவர்கள் வந்து அஜமேவ காரணம் போட்டிருக்கார் அவர்களுக்கு அஜமேவ காரணம் மகதாதி அத்தியாயம் ரெண்டாவது சாப்டர் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க இந்த சாங்கிய மதம் தெரியும் காரணம் மகதாதி காரிய ரூபேன ஜாயத்தேர்த்த மகதாதி ஆக்காரே ஜாயமானம் பிரதானம் இப்படி மகதாதி ஆகாரத்தின் ஆகாரத்தையோடு தோன்றிரந்த பிரனம் கதம் அஜ அஜமுச்ச பரிணமிக்கிற இந்த வத்துவ பொய் எப்படி கதம் அஜமுச்சி தை விஷித்தம் இது அஜம் ஜா காரணம் காரியே பரிணம்தான் காரியம் நியம் அஜம் நைருச்சத்தை பிரதானம்ச்சாரம் நீர்ணம் விதீரணம்னா விபக்தம் அர்த்தம் பிரிக்கப்பட்டிருக்கு அர்த்தம் ஸ்புடிதம் ஏகதேசேன ஒரு இடத்துல பார்க்கிறோம் ஒரு இடத்துல இது இதுதான் இது பிரதானம் இது வந்து இது பிரதானம் இது வந்து ஜகத் பிரபஞ்சம் இது ரெண்டும் வேற ஸ்புடிதம் ஏகதேச சத்கத்து ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல இருக்கு அந்த பிரதானம் ஏகதேசேன சத் கதம் நித்தியம் எது பரிச்சி தது அம் எது பரிட்சி விதிர்ணம் நீங்க பரிட்சி கூட போட்டுக்கலாம் பரிட்சி தது அத்தியம் ஒரு ஏகஸ்புட்டம் ஏகதேசம் நி சாவயம் டட்டாதி ஏகதேசுடனி நித்தியம் திருஷ்டம் லோகே பாருங்க பிரதானம் வந்து சாவயவமா நிறவயவமா இது ஒரு கேள்வி எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்கள் பிரதானத்தை அஜம்ங்கிறாங்க நித்தியம்ங்கிறாங்க ஆனால் நிர்வீக்காரமானு கேட்டால் தகராறு இருக்கு சவிகாரம் இருக்கிறதுல அப்புறம் சாவயவம் எல்லா அவயவங்களும் அதுக்குள்ளே ஒடுங்கிருக்கு எல்லா அவயவங்களும் அதில் ஒடுங்கி இருக்கு சொல்றார் அவயவங்களோடு கூடிய குடம் முதலானவைகள் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அது நித்தியம் என்று நம்மால் அனுபவிக்கப்படவில்லை அது அனித்யமாகிறது நித்யம் திருஷ்டம் லோகே இத்தியர்த்தாச்சியதேசேன அது வந்து ஏகதேசேன அர்த்தம் ஒரு இடத்துல இருக்கு ஒரு ஒரு பகுதி ஒரு பகுதி இருக்கு ஒரு பகுதி தனியா இருக்கு ஒரு பகுதி வந்திருக்கு சொல்றது அது கால் பகுதி தான் வந்திருக்கு முக்கால் பகுதி வராமல் இருக்குன்னா அப்போ முக்கா பகுதி வேற கால் பகுதி வேற இது பாருங்கள் ஒன்று தான் இருந்தது ஒன்றுல முக்கால் மேலே நிற்கிறது கால் வந்துடுத்து அப்படின்னா என்ன விஷ்டபியாக கிருத்னம் ஏகாம் ஜெகத்து எல்லா உபாசனைக்காக மந்த அதிகாரிக்க உபதேசிக்கப்பட்ட வாக்கியங்கள் எப்படி போயிட்டோம் பாருங்க அங்கதான் அந்த ஸ்லோக ஞாபகத்தை வச்சு பாருங்கமோ சரி பதினாறாவது ஸ்லோகம் பதினாலா பதினாறு ம் பதினாறாவது ஸ்லோகம் அத்வைத பிரகடனம் அப்படிலாம் சொன்னோம் எல்லாம் வந்து அப்படின்னா சாஸ்திரத்தில் பேத வாக்கியங்களுக்குலாம் என்ன என்ன பலம்னு கேட்டால் அது மந்த அதிகாரிக்காக சொன்னதுன்னு விட்டார் கௌடபாதாச்சாரியர் இப்படி எல்லாம் பாதோசிய விஸ்வாபூதாணி விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாம்திவி புருஷ சூத்தத்தில் பார்க்குறோம் அது வந்து மேலே வந்து ஒரு முக்கால் பங்கு மேலே இருக்கு கால் பங்கு இங்க கீழே தெரியறது கால் பங்கு தான் உலகமாயிருக்கு முக்கால் பங்கு அங்கே நிற்கிறதுன்னா அப்ப எப்படி பகவானுக்கே விகாரம் இருக்கா என்ன இதை வச்சுன்னு தான் அவங்க வைசிஷ்டா துவைத்திகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாம் எல்லாரும் பகவானுடைய பார்ட்டுன்னு விடுறாங்க சௌரியமா போச்சுன்னா துவைத்தி கிளீனாக சொல்லிட்டான் நீ பார்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வேற அவர் வேறு தான் பிரைம் மினிஸ்டர் அங்கே ரூல் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அவர் அங்கே இருக்கார் நீ எல்லாம் இங்கே இருந்து அவர் பிரஜையாக இருக்க அவர் ராஜா நீ பிரஜா அது மாதிரி பகவான் ஒரு பக்கம் இருக்கார் நீ பக்தன் கீழே இருக்க பேசாமல் இருந்தால் துவைத்தி அப்புறம் விசிஷ்டா துவைத்தி என்ன சொன்னார்னா இந்த பாரு பகவானை விட்டு நம்ம பிரிய முடியாது ஆனால் நம்ம பகவான் ஆகிட து ஆனா விரல் தன் விரல் தானே நான் வேற வந்து பகவானுக்கு அந்நியமானவன் சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியாது அது தனியா பேசுறதுன்னு கற்பனை பண்ணிப்போம் என்ன வந்து கொஞ்சம் எனக்கு விடுதலை கொடுக்கறியா இல்லையா அப்படி சொல்லி இது எங்கிட்ட கேட்கறதுன்னு விடுதலை நாம் விட்டணும் அது என்ன விடுதலை எப்படி பெறும் முடியும் அது என்னுடைய ஒரு என்னுடைய பார்ட்டு அது மாதிரி நம்ம யாரான் அவர் வந்து அம்சி அப்படின்னா இதுல பெரிய தோஷம் என்ன தெரியுமோ நாம் பண்ற அக்கிரமெல்லாம் அவர் தான் பண்றாரு கரெக்டா போயிடுமா இல்லையா நான் பண்றதெல்லாம் வந்து இப்ப என்ன இந்த கையை வந்து கை தானாக பண்றது நான் பகவானுடைய ஒரு அம்சமாக இருக்கும் அந்த ஸ்லோகத்தை பார்த்தா என்ன தோன்றது சரியான விசிஷ்டாத்வைதோகம் மாதிரி இருக்கும் என்னுடைய அம்சந்தான் ஜீவலோகத்துல இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்படி குழப்பி வச்சிருக்கிற வார்த்தைகளை அவங்களும் அதை தெளிவாக பிரித்து புரிஞ்சுக்காம சொல்லுடுறாங்க நம்ம எல்லாம் பகவானை விட்டு வேற கிடையாது ராஜா பிரஜா மாதிரி இல்லை பகவானே இந்த பிரபஞ்சமாவே இருக்கார் என்ன பிராமணோஸ் முகம் ஆசித் பாகுராஜ் என்ன பகவானுடைய முகமாக பிராமணர்கள் இருக்கிறார்கள் பகவானுடைய கைகளாக க்ஷத்ரியர்கள் இருக்கிறார்கள் பகவானுடைய தொடைகளாக வைசியர்கள் இருக்கிறார்கள் பகவானுடைய கால்களாக சூத்ரர்கள் இருக்கிறார்கள் பகவானுடைய கண்ணிலிருந்து சூரியன் உண்டாயினான் சக்ஷோ சூரியோ அஜாயத்த முகாதிந்திரஷ்ட அக்னிஷ பிராணாத்து வாயுரஜாயத்தம் இருக்கு மனசுல இருந்து சந்திரன்ல இருந்து சந்திரன் வந்தான் இப்படி பகவானே ஆயிட்டா பகவான் தான் அப்படி ஒரு கருத்து இருக்கு எதை சொன்னாலும் எங்கேயா ஒரு இடத்துல இடியோ இடின்னு இடிக்கு ஆயினால இது ஒரே என்னன்னா இந்த சிருஷ்டி விசாரத்தை நான் க்ளோஸ் பண்ணாலும் அவரோட மாட்டார் பண்ணிடுவோமான் சிரிஷ்டியை ஒரே வழி சிருஷ்டி இல்லாட்டி சிருஷ்டி காரணத்தை நீ வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நீ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் படிக்கிற சொல்றோம் இல்லையா விளக்க முடியாதுங்கிறது தானே விளக்கின்னு இருக்கும் ட்ராவிம பருஷோலோக்கே க்ஷர எல்லாம் தாற்ப சர்வீத்த உத்திய பரமாத்மா உதவியோக்கிஷ் லோக்கி அவிய ஈஸ்வர அக்ரா அருஷோத்தமாக கொஞ்ச நேரம் ரிலாக்சேஷன் வேற ஒண்ணு வேற வேண்டும் அப்ப இந்த இப்படி சொல்றீங்களே அபிப்பிர முரண்பாடாக பேசுகிறார்கள் காரணத்தை நித்தியம் என்றும் அஜம் என்றும் சொல்லி அந்த காரணமே காரணமே காரியமாக பரிணமிக்கிறது என்று சொல்லி காரியத்தை ஜாத்தம் என்றும் அதை நித்திய அனித்யம் என்றும் கருதுகிறார்கள் இப்படி முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாமளே இந்த கோஷ்டில ஒரு காலத்தில் இருந்தோம் அவங்களே பிரிச்சு விட்டோம் பிரிச்சு விட்டு அதை சொல்லல அப்பெல்லாம் நம்ம இதை பத்தி சொல்லிக்கல இப்பதான் இதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அப்பவும் மறைமுமா சொல்லிருப்போம் ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லல இப்போ அடுத்தது என்ன உத்தேவ அர்த்தசிய ஸ்பஷ்டீகரணார்த்தமாக சொன்ன சொன்ன வார்த்தையை ஸ்பஷ்டி ஸ்பஷ்டம் பண்ணுறதுக்காக சொல்கிறார் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாங்கள்லாம் படித்தது சுவாமிஜிகிட்ட படித்தது இல்லை நாங்கள் படிச்சு தெரிஞ்சிருந்ததில்லை என்னன்னா இதில் முதல் பதினோரா ஸ்லோக காரிக்கையில் ஒரு தோஷம் சொல்லப்பட்டது அதாவது காரணத்துக்கு அனித்யத்துவ தோஷம் வரும் பிரதானம் என்று சொல்லப்படுகிற காரணத்துக்கு அனித்ய தோஷம் சித்திக்கும் அனித்தியத்துவம் வந்து சேரும் இல்லாட்டி என்னாகும் காரியத்துக்கு நித்தியத்துவம் வந்துடும் இப்ப அத சொல்ல போற காரியத்துக்கு நித்தியத்துவ தோஷம் வந்துடும்பான்னு சொல்ல போறேன் இவ்வளவு நேரம் பேசுறதோட சாரது காரியத்துக்கு நித்தியத்துவ தோஷம் வரப்போறதுன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ல காரணத்துக்கு அனித்தோஷம் வந்ததுன்னா அது ஒத்துக்கப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது இப்பொழுதுக்கு நித்தியத்துவ தோஷம் வருவதும் உன்னால் தவிர்க்க முடியாது நாம காரணாதி காரியம் அனநா காரியம் சாத் அப்படி போயிட்டு என்ன ஒரு வேலை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க சொல்றேன் நீங்க வந்து இந்த இந்த அண்மையம் பண்ணுறது இதில் எல்லாம் ரொம்ப சிரமங்கிறத நான் நல்லா ஹானஸ்டாக ஒத்துக்கிறேன் அதனால நான் சொல்றதை நீங்கள் தாற்பயத்தை புரிஞ்சுங்கோ ஒன்றும் இது இல்லை அப்போ எதின்னு போட்டாலே தருகின்னு வரணும் எதி போட்டால் தருகின்னு வரணும் எதின் இஃப் தென் அப்படி இருக்குது இல்லையா அது மாதிரி இது இஃப் காரணாத் எதின்னு சொன்னால் காரணத்துக்கு அந்நியம அனநமாக காரியம் இருக்கிறது என்று கூறுவீர்களே ஆனால் அஜம் அஜம் காரியமும் அஜமாகிவிடும் காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் காரணத்தின் குணங்கள் காரியத்திலும் அனுவர்த்திக்கும் மண்ணில இருக்கிற குணம் குடத்துக்கும் வரும் தங்கத்தில இருக்கிற குணம் நகையிலையும் தெரியும் மரத்திலையும் தெரியும் அதுதான் தந்தை அறிவு மகன் அறிவு சொன்னதுக்கு காரணம் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் சொன்னதுக்கு காரணம் ஆக எதி காரணாத்து காரியம் அனன்யத்வம் இஷ்யத்தை அத்தேதோ காரியம் அஜம் பதியமும் அஜமாகிவிடும் பிறப்பற்றது காரணம் காரியமும் பிறப்பற்றது சரி வருமா அப்போ என்னதுக்கு ரெண்டு பிறப்பற்றதுன்னா ரெண்டு பிறப்பற்றது ஒன்று ஒன்று இப்படி இருக்கு அது என்னதுக்கு தோன்றது வாதமே பேசுவானே வேண்டாம் ஜமானியாத்து காரணம் கதம் த்ருவம் பத்தி அப்படி சொல்கிறார் ஜாயமானாத்து காரியாத் தீ வை ஹீ வைக்கலாம் ஒன்றும் பெரிய இல்லை அது வந்து நிச்சயமாக சொல்கிறதுக்காக வேண்டி தோன்றுகின்ற காரியத்திலிருந்து அங்கே முதல் ஸ்லோகத்தில் பதினோராம் ஸ்லோகத்தில் ஜாயமானம்ங்கிறதுக்கு காரணம்னு போட்டோம் ஜாயமானம் காரணம் கதம் அஜம் பின்னம் சொன்னோம் நித்யம் பவேத் அப்படி கேட்டோம் கதம் துவவம் தேன்னா என்ன அவர்களுக்கு அர்த்தம் தே துவஞ்ச தே கதம் பவேத் தோன்றுகின்ற காரியத்திற்கு காரணம் ஜாயமான காரியாத்து தோன்றுகின்ற காரியத்திலிருந்து காரணம் த்ருவம் எப்படி ஆகும் இனி அடுத்த ஸ்லோகத்தை படித்தா இது இன்னும் கிளியர் ஆகும் நான் சொல்றேன் உங்களுக்கு த்ருவம்னா நித்தியம்னு அர்த்தம் எப்படி நித்தியமாகும் காரியம் எப்படி நித்தியமாகவும் காரியம் எப்படி அஜமாகவும் ஆக முடியும் புரியுறதா புரியும் சொல்லிக்க வேண்டிதான் சொன்னா தத்துவம் மகா தத்துவம் இந்த ஜோக் தெரியும் இல்லையா தத்துவம் மகா தத்துவம் தத்துவம்னா அது வந்து சொல்றவனுக்கு புரியும் கேட்கிறவனுக்கு புரியாது மகா தத்துவம்னா சொல்றவனுக்கும் புரியாது கேட்கிறவனுக்கும் புரியாது அதுக்கு மகா தத்துவம் அதனால நானும் யோசிச்சு யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக மகா தத்துவம் நான் சொல்லிக்க விரும்பலை சொல்றதுக்குள்ள ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அதாவது இந்த வாக்கியத்தை சொன்னா அது அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படி சொன்னா இப்படி சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காக நம்ம விட்டு விலகிட போறதில்லை இந்த சப்ஜெக்டை விட்டு விலக போறதில்லை எல்லாத்தையும் நம்பர் போட்டுடே வந்தால் ஒழிய புரியாது உட்காந்து சார்ட்டு போட்டு பார்த்தா தான் பேப்பரில் எழுதி இது இது இது இது இது இப்படி இருந்தால் அது இப்படி இது இப்படி இருந்தால் இது இப்படி அப்படின்னு பார்த்தாதான் என்னது ஒருவன் அது சொல்கிறார அந்த குமரகுருவர் மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடுற போது ஒருவன் உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அப்படின் பார்த்து சிவபெருமானுடைய உள்ளத்திலே நீ வந்து இருக்கிறாய் அப்படி வர்ணிக்கிறார் அது மாதிரி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒழுக எழுதி பார்க்கணும் உள்ளுக்குள்ள அதை திரும்ப திரும்ப எழுதி பார்த்தால் ஒழிய இது விளங்காது ஆக ஜாயமான காரணம் கதம் த்ருவம் பத்தி காரிய அதாவது காரியத்திலிருந்து உண்டாகிறது இந்த பாஷ்யத்தை பார்க்குறோம் காரியாத்து காரணம் அனன்யத்து நித்தியம் காரியாத்து அனன்யத்து காரணம் கதம் நித்தியம் த்ருவம் சவேத் அது எப்படி த்ருவமாக நித்யம் நித்தியமான த்ருவமாக நித்தியம் த்ருவம்னா ஒன்று தான் த்ருவம் காரணாத்து அஜாத் காரியஸி அனன்யத்வம் இஷ்டம் த்துவயா காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை என்பது உமால் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அதனால் தத்தா காரியம் அஜம் இது பிராப்தம் அதனால் சங்கராச்சரியே அந்த அண்மயத்தை எல்லாம் விட்டுடுறார் அப்படி மாற்றி தான் சொல்கிறார் தத்தா காரியம் அஜம் இது அதனால் காரியம் அஜம் என்று தெரிகிறது இதம் ச அந்நாடு விப்பிரதிஷித்தம் காரியம் அஜம் ச இவ காரியத்தையும் அஜான்னு சொல்லி ஆகணும் கிஞ்ச அந்நியத்து காரிய காரண யோக அனநியத்துவே மேலும் காரிய காரணத்துக்கு அனநியத்துவம் இருக்குமானால் தோன்றுகின்ற காரியத்திற்கு காரியத்திலிருந்து காரணம் அனன்யமாக இருக்கிறது என்று சொல்லுவது எப்படி துருவமாக ஆக முடியும் ஒரு சொல்கிறார் உதாரணம் நகி குக்குட்டியா ஏகதேச பச்சியத்தை ஏகதேசா பிரசவாய கல்பத்தை இது ஏற்கனவே நான் சொன்னேன் அத்வைத பிரகடனத்தில் சங்கராச்சாரியர் அந்த காலத்தில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் கோழியை பாதி வெட்டி சாப்பாட்டுக்கு எடுத்துடானா பாதியை முட்டை போடுறது வச்சுட்டானா சொல்றேன் அது நடக்குமா எப்படி ஒரு கோழி முட்டை போட்டுட்டே இருக்கும் அந்த கோழியை பாதி பாதியை அறுத்துட்டு பாதியை சமைக்கிறதுக்கு கொடுத்து விடுறது இன்னொரு பாதியை முட்டை போடுறதுக்கு வச்சுக்கிறது அது மாதிரி இந்த பிரதானம் பிரதானுங்கிற இந்த கோழியை அறுத்து ஜகத்தாக்கம் ஜகத்தாக்கிக்கம் ஆக்கினத்துக்கு பிறகு இந்த அடுத்த அடுத்த அடுத்த பிரதான கோழி இருக்கு இந்த கோழி பாதி வந்து திரும்பவும் காரியத்தை உண்டு பண்ணுவோம் என்னையா கதை விடுறியா நடக்காது அப்படின்னு சொல்கிறார் பார்க்கலாம் மேலும் இதை நாளை காலை தொடர்ந்து இந்த தலைவலியை சும்மா ஜோக்காக சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது சாஸ்திரத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சும்மா இதுக்காக ஜோக்காக நாம நாளை தொடர்ந்து இதை பார்ப்போம் இன்னும் இதை தெளிவுபடுத்துறதுக்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று உறுதி கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் ஜாகிரதாதித்திரம்தேந்தே அய்யனேயே நின்று அனந்த ஜன்மாண்ட மெய்யனே உபதேஷிக்க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 ஆதிநீ ஜரிக்கீருநீ ஹரி ஓ